பல கிராம கிராம கிராம செஞ்சிருக்கேன் பல கிராமங்கள்ல செஞ்சிருக்கேன் பல கிராமத்தை பார்த்தா எட்டேமு மணிக்கு மூணு கோவில ஏன் மூணு ரூபாய் கட்டா ஒன்பது மணிக்கு மேலக்கு உத்தியோகம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படி கோவில்கள் சுவாமிக்கு நல்ல ஒரு பெரியவா சொல்லுவா புதுசா கோவில் கட்டணம் ஆரம்பிக்காதே இருக்கிற கோவிலை நன்னா ரிட்சிச்சு பிராச்சீனமா பாடல் ஸ்தலங்கள் இருக்கு நாயன்மார்கள் பாடின ஸ்தலங்கள் சிவக்சேத்திரங்களும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் ஆழ்வார்கள் எல்லாம் மங்களாசாஸ்திரம் திவ்ய தேசங்கள்ல நூத்தி ஆறு சம்பரதாயத்தில் கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாதபடி அந்த பூஜைகளையும் செய்யறதுக்கு அப்படி செய்யணும் பழைய காலத்துல ராஜாக்கள் எல்லாம் அந்த பொருட்படுத்திருந்தா இப்ப நாம எல்லாரும் ராஜாக்களா இருக்கோமோனோ இன்னும் ஜனநாயகம் அதனால ஜனங்கள் தான் நாம நாயகர்களா at least in theory we are supposed to be the kings apprudane andala republica porathnal jananayagamaga irukathnale namaga andapuruppadindru pakkangal aasthil irundha andapuruppadindru sivin irukku adu kovil keeni sigirabodu enakku nu singa koodiya samethana nai seiven kovilukku nu singa irabodu swami kinu singa irabodu poruvye thonu appadi illamal nalla osandha daddinga kudukkonam appadi kudukamaaten nee enakku senja kuda unakku senja tha nee iduthukkonumgra sukhamaikiram atmarpana drisha நல்ல சாப்பாடு உனக்கு நிவேதனும் நல்ல வஸ்திரமா ரெண்டாயிரம் வாங்கி கட்டிக்கிற போது நல்ல புடவையா சாத்தினதாக நீ எடுத்துக்கணும் என்மே விலசிதம் நான் செய்யறதெல்லாம் உனக்கு செஞ்சதா நீ எடுத்துக்கணும்னு நமக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணி வச்சு அதனால இந்த ஸ்லோகத்தை நமஸ்காரம் பண்ணனாலே நாம செய்யறதெல்லாம் அம்பாள் தனக்கு செஞ்சதாக எடுத்துக்க ரொம்ப அற்புதமான ஒரு பிரார்த்தனை இறங்கி வந்து சொல்லிருக்க ஆனா அதுல ஒரு பொடி இருக்கு என்ன சார் இவ்வளவு நாய் சொல்லி விட்டு ஒரு பொடி இருக்கு ஆமா பெரிய ஒரு பதத்தை அவ்வளவு ஸ்லோகத்தில் கொடுத்துட்டு வளாங்க நாம செய்யறதெல்லாம் அம்பாள் தனக்கு செய்யறதாக எடுத்துக்கணும்னு சொன்னா நாம செய்யறது நியாயமான காரியமா இருக்கணும் அதுதான் அந்த படி நீ அந்நாயத்தை சொல்ல முடியாது அவனுக்கு நீ ஒழுக்காமல் தான் it must be be morally, legally, ethically correct correct and spiritually also விலசிதம் you you may be in keeping with the the the letter of of law but you would have defined சில சமயத்தில் சட்டப்பிரகாரம் பழைய காலத்துல ராஜாக்கள் அவ சட்டங்களை வகுத்தபொழுது வகுத்தா அதனால சட்டமும் சட்டமானது அனுசரிச்சு வந்தது சட்ட பிரகாரத்தை நடந்தா சாஸ்திர பிரகாரமும் நடக்க முடியாது இப்ப நம்ம தேசத்துல விரோதமாதான் சட்டங்கள் எல்லாம் வருது அப்ப சட்ட பிரகாரம் சரியா இருந்தா விரோதமா அப்படி இருக்கு சட்டத்துல எத்தனையோ பெரிய நிறைய திருஷ்டாந்தங்கள் சொல்ற பதிப்பிரதா தர்மத்துக்கு குந்தகமாக விதவா புனர்விவாகமும் விவாக இதெல்லாம் சட்டத்துல அனுமதி கொடுக்கிறா சாஸ்திரத்துக்கு நேர் விரோதமாக இப்படி பல காரியங்கள் நடக்கிறது அதெல்லாம் நம்ம தர்மத்தை போய் ஆணிவேரில் போய் அறுக்கிற மாதிரி இருக்கு அதனால ரீதியாகவும் சரியா இருக்கணும் ஒரு கர்மாவ நல்ல காரியம் நினைச்சுட்டு இருப்போம் அதுவும் சரியா இல்லைனா இட் மஸ்ட் பி ஸ்பிரிச்சுவலி இவ்வளவு நானும் நாலு மீட் பண்ணும் அதுக்காக சட்டத்தையும் மீற முடியாது சட்டத்தை மீறி ஒரு காரியத்தை பண்ணாலும் அது அதர்மமா போயிடும் அந்த தேசத்தில் We like it or not, at least the laws are supposed to framed by who represent us. They are to represent us us they சட்டத்துக்கும் சரியா சமபவத்து சொல்ல முடியும் இப்படி எல்லாத்தையும் அம்பாளுக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் பண்ணதாக அவ எடுத்துக்கும் சொல்லிவிட்டா ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப அழகான ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஆனா அந்த சின்ன சம்பவத்துல அம்பாள் எப்பேற்பட்ட ஒரு பெரிய பதிப்பிரத்தை மகாபதி பிரதேங்கிறது அழகா தெரிகிறது பரிஹரப்புரைகே கோட்டீரே ஸலசி ஜயி ஜம்பாரிமுகம் பிரணமிரே பிரசபம் உபயத்திய அபியுரிஜனோ விஜய் அம்பா சிம்மாசமற்ற உட்காரம் இருக்க அந்த சமயத்துல பெரிய பழைய காலத்து ஒரு மரபு மரியாதை நேற்று இருந்தா போராதா மனசுல மரியாதை போறோம் அவுட் சைட் அட்லீஸ்ட் if not on all occasions at least on some occasions If anyone comes to the house, if anyone comes to the house, I would say that they would come to the house for a long time, but that would be the house for the house. If you had a house for the house, you would have to come to the house for a long time. Sadguru Swamikul, that is the Jakshina Bharata, Harinama Sinkirata, a very thick format, that is the Sadguru Swamikul. உஞ்சவிருத்த ஒரு ஃபார்மேட்ல போட்டு கொடுத்தா உஞ்சவருத்தி விட்டுனு போயிருந்தான் அப்ப ஒரு கிராமத்துல ஒரு வீட்டு வாசத்தின் மேல பால கணேசன் ஒருத்தன் ரொம்ப நாமினா நடனத்தினால பேரை சொல்ல முடியும் நான் சொல்ல புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண பல கீர்த்தனை சங்கு ஒரு சங்குரி பிகினிங் ஆச்சு வருஷம் எப்படி தெரியும் யாரு இருந்தாங்க அதுக்கப்புறம் எத்தனை தலைமுறை ஆயிருக்க பாலகணேஷன் அவர் ஏதோ கால் மேல காலப்பட்டு அப்படி அசதியா இருந்துட்டா உஞ்சிபுர்த்தி ஒருத்தர் வரானாக்க ஒரு அக்ஷர போய் போய் போட்டு சமர்ப்பணம் பண்ண அக்ஷய பாத்திரத்துல அச்சதை இல்ல பிரதட்சணமான போய் நமஸ்காரம் பண்ண வேண்டாமா அது எவ்வளவு உச்சமான வத்தி அதுவும் சத்குரு சுவாமிகள் அவணா ராமனுடைய அவதாரமாகவே சொல்லுவார் இப்போ மாட்டு கால் மேல காலம் தென்மேல உட்காந்துட்டா உள்ள அவருடைய பத்தி இருந்தா காத்தால பதினோரு மணி இருக்கும் போற சமையல் எதும் பண்ணிருந்தா சமையல் பண்ணி விட்டு முடிக்கே சாப்பாடு பேசி வரமாட்டேங்கிறது அப்படியே இருக்கா உடனே அம்மாவுக்கு என்னமோ ஒரு பிளாஷ் அஞ்சு நிமிஷம் என்னதான் சப்தம் கேட்டுது இவருக்கு வாஸ்தவாவே ஜாஸ்தி சிரந்தை கிடையாதுன்னு தெரியும் மகான்கிட்ட ஏதோ அபச்சாரம் இருக்கிற பொருள் தெரியும் நான் இழுத்து போடுத்துன்னு அப்படியே இந்த பதினோரு மணி பதினொன்றரை மணி வெயில்ல ஓடினாள் எங்க உஞ்சவர்த்தி அடுத்த தெருவுக்கு போயிருக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அடுத்த தெருவுக்கு போயிருக்கு பின்னாடி ஓடினாள் ஒண்ணு சிறு ஒன்னு கிடையாது அப்படியே ஓடினாள் வெயில்ல ஓடினாள் ஓடினா சத்குரு சுவாமிகள் அங்க உஞ்சவர்த்தி போயிருக்காரு இதை பத்தி அவளுக்கு அக்ஷரம் எடுத்து போடணும் எடுக்கக்கூடிய பிராமணர்களுக்கு இருக்கக்கூடிய தர்மம் அது அந்த அக்ஷரம் போடுறது கையில வாங்கிப்பா இந்த அம்மா என்ன பண்ணா சாதாரணமா ஸ்திரிகளா இருந்தாக்கொடவை தளபல நீட்டி வாங்கிப்பா இந்த அம்மா தாக்கி எடுத்து நீட்டி காப்பா ய வாங்க புரிஞ்சு மகான திரும்பி வந்தா புருஷன் இப்படி அது ஒரு பாலத்தை சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்ற அது புதுக்கோட்டை பாகவதில் பண்ண கீர்த்தனை சத்குரு சுவாமியோட மேல பண்ண கீர்த்தனை தன்னியாசியில கீர்த்தனை சம்பிரதாயத்தில் பஜனை நேரம் அதனால மரியாதை மனசுலையும் இருக்கணும் வெளியிலையும் காட்ட வேண்டிய இடத்துல அவசியம் காட்டணும் காட்டலன்னா என்ன ஆகுமா பாகவத சொல்ற ஒரு பெரியவா வரும்போது அந்த உயிரிழந்து இந்த சின்னவனுடைய செல்வத்திலிருந்து உயிர் வெளியில் கிளம்புறதான் இவன் எழுந்து போய் நமஸ்காரம் பண்ணிட்டாங்கன்னா போன உயிர் திரும்பி வர்றதுன்னா அதனால நமஸ்காரம் பண்ண பண்ணு அபிவிருத்தி பலம் புரிய மாட்டேங்கிறது நமஸ்காரம் பண்ணி குறைந்து கிடையாது அது ஒரு காலத்தில் என்னஸ்காரம் பண்ணி போன மாட்டேங்கிறது நமஸ்காரம் பக்குவரும் இல்ல அப்புறம் இருக்கா பர்தான் ஆத்திரியான இருப்பார் அவர் வந்தவுடனே வாரி சுருட்டு எழுந்து தானா பவசிய அபித்தானேஷு ஏதேஷு பிரசமம் அபியாத்திய பவனும் பவசிய மணிபீட்டர் முகுருத்த கரோத்தம் சமக்கூடாக இருக்க பரமேஸ்வன் திடீர்னு வந்துட்டார் வந்த உடனே வாரிசு எழுந்திருந்த எழுந்திருந்தா உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய தோழிகள் இருக்கு அடுத்த கைட்டபன் என்ற அசுரன் நிகரமணத்தினால கைட்ட பபித்துன்னு நாராயணனுக்கு பேரு அந்த நாராயணனுடைய கட்டோரமான கோட்டீரம் இருக்க மாணிக்கங்கள்லாம் வச்சு அழைக்கப்பட்ட கோட்டீரமா கோட்டிம் ஒரே வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாள் கோட்டீம் மாணிக்கத்தால கோட்டியிடம் ரொம்ப ஹார்டா இருக்கு மாணிக்க கோட்டியிடம் நமக்கு எப்படி தெரியும்னா பதிராச்சல் ராமதாசர் சொல்றேன் பகவானுடைய கிரீடமானது மாணிக்கங்கள் வச்சு மாணிக்கம் கட்டி வைரம் இடையே கட்டினு அந்த தொட்டிலே அப்படி இருந்ததுன்னு பெரியாழ்வார் சொன்னார்னா இங்க பத்ராசல் ராமதாசர் மணி கே கோல் பணி கே கோல் பணி நீர் வேணி நீர nahara yena ghare gomil degobinde govind gobilde govind degomilde gobilde go நாராயணே மாணிக்க கோட்டீரா இது பகவான் நாராயணனுடைய கோட்டீரோ அது ரொம்ப கட்டோரமா இருக்கு கட்டோரே கோட்டீரே கலசி தடுக்கிவிட போறது ஜெயி ஜம்பாரி முகுட்டம் ஜம்பன் ஒரு அசுரன் அந்த ஜம்பன தேவாசுர யுத்த காலத்துல இந்துன் பண்ணா எங்க இந்திர போய் எங்க முட்டிக்கு போறேன் கொஞ்சம் விலகி போமா ஜெகி ஜம்பாரி முகூட்டம் இப்படி தோழிகள் எதிர்கொண்டு அழைக்கிறதுக்காக போறபொழுது பேச்சானது ரொம்ப ஜெயத்தோட பிரகாசிக்கிறது தவ பரிஜனோக்தி விஜயதே டிராமா மட்டும் ஒரு சொல்கிட்டு அடுத்ததுல ரொம்ப பெரிய ஒரு உயர்ந்த நிலையில சோகம் பாவனையில் அம்பாழபதி கூடிய அது அலைய அடுத்தோ அணிமா அகமி சதா பாவயித்த மகாசம்வா் விரச்சதி அம்பாளுடைய திவ்யசரீரத்துல வந்து ரஷ்மி ஆட்டமா கிரணமாட்டமா அணிமாதி எட்டு சித்திகள் புறப்பட்டு வரலாம் அணிமானு அணுவை விட சின்னதா தன்னை பண்ணிக்கக்கூடிய சக்தி அதுக்கு ஆப்போசிட்டா மகிமானு ரொம்ப பெருசை விட பெருசா பண்ணிக்கக்கூடிய சக்தி லகிமானு பஞ்ச விட லேசாதனை பண்ணிக்கக்கூடிய சக்தி கரிமானு ரொம்ப மனு கனமா கனத்தை விட கனமா பண்ணிக்கக்கூடிய சக்தி கரிமானு பேலு பிராப்தின்னு ஒண்ணு எந்த நோக்கத்துல வேணாம் நினைச்ச மாத்திரத்துல போய் சேரக்கூடிய சக்தி பிராகாண்யம் நினைச்ச எண்ணங்களையெல்லாம் நிறைவேற்றிக்கக்கூடிய சக்தி ஈஷித்வம் உலகத்திற்கெல்லாம் நியந்தாவா இருக்கக்கூடிய சக்தி வசித்தம் உலகத்தை அணிமாதி அனிமா முதல் அணிமாதி அஷ்ட சித்திகள் ஏராளமானது வேற தூரதர்ஷனம்னு அதை பார்த்து தான் பெயர் வச்சிருக்கான் தூரதர்ஷனம்னா எங்கேயோ நடக்கக்கூடிய காட்சியை இங்க உட்கார்ந்தபடியே வித்வுட் தி எய்ட் எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ரூமெண்ட் இங்க உட்காந்துபடியே பார்க்கக்கூடிய பேச்சை இருந்தபடியே காதல அதுக்கும் எக்ஸ்டர்னலா ஒரு எய்ட் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் கேட்கக்கூடிய சக்தி கிளேர் ஆடியன்ஸ் சொல்றது எங்காவது அமெரிக்கா பேச உட்காந்து கேட்கும் அதெல்லாம் தூரசுத்தின்னு பேரு இந்த மாதிரி சித்திகள்லாம் உண்டு இந்த அனிமாரி சித்திகள்லாம் மகான்கிட்டா வரும் பிரி ஒதுக்காக அபூர்வா தன்னையும் மீறி தன்னையும் மீறி தூக்கி போறதுக்கு ஒரு சில பேர் ஆட்கள் எப்போதுமே சில சமயத்தில் நடந்து போவா அப்ப நடந்து போற போது வாழ்னா என்ன பிரார்த்திப்பாளாம் மனசுல நினைப்பாளம் எஜமான மேனா போனா மேனால போனா தேவலையே நினைப்பாடான் என்ன மேனால பெரிவா ஏருட்டா பஞ்சாட்டமா நேசா போயிடும் அந்த மேனா காலி மேனாவை தூக்கினா ஒரே நிலமா இருக்குமா இதெல்லாம் அந்த சமயத்துல அனுபவிச்சு பார்த்தவாளுக்குதான் தெரியும் நாம பெரும்பாலும் இப்ப ஒரு லாஸ்ட் ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ள பார்த்தா பாத யாத்திரையா தான் அந்த ரொம்ப வயசான வாழ்க்கை தான் மேனால போனது அந்த அனுபவம் அதாவது அந்த கருணை அவள் சக்தியை காட்டினத்துக்காக இல்ல இவா தூக்கும்படியா இருக்கே இவாளுக்கு சமம் தெரியாம தூக்கிட்டு போகணுங்கிறதுக்காக கருணையால் மகன்கள் இந்த மாதிரி சித்திகள் அம்பாளுடைய எட்டு அணிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈஷித்வம் வசித்துவம் இந்த எட்டு சித்திகளும் அம்பாள் சூழ்ந்திருக்கிறேன் என்ன அர்த்தம் இந்த எட்டு பேரும் அம்பாள் உள்ள இருக்கக்கூடிய அம்பாள் தெரிய மாட்டேங்கிறார் ஒரு கார்டன் ஹியூமன் கார்டன் அப்படி சுத்திவிட்டா உள்ள இருக்கிறது என்ன தெரிய மாட்டேங்கிறது அதனால இந்த சித்திகள்ல போய் நீ மனசை இழந்துட்டேனா அவனுக்கு அம்பாள் தெரிய மாட்டாள்னு அர்த்தம் இம்ப்ளிகேஷன் சித்தியில மனச செலுத்தாமல் இருந்தால்தான் அம்பாளு போக முடியும் அந்த அம்பாள் நித்தியா இருக்காள் அவளுக்கு நித்தியானு வேறு ஒரு நாளும் அழியாமல் மாறாமல் சாஸ்வதமா இருக்கக்கூடிய பரவஸ்துவா நித்திய நிஷேவியே இந்த அனிமாலி சித்திகள்லாம் அம்பாளை சேமிச்சிருக்கான் அணிமா நிஷே நே அகமிதி சதாதி அஹ அந்த அம்பாள் வேதி இல்லை தான் வேதி இல்லை என்று எப்போதும் எவன் ஒருவன் சதா அந்த பாவனையோடு இருப்பனோ அவனுக்கு திய திரணயனும் திருணயத பரமேஸ்வரன் மகா கைலாசத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வரியத்தை கூட திறமாத்திரமா நினைச்சிருவன் லட்சியம் சொன்ன ஒரு கதையை ஞாபகப்படுத்திக்க சனத்குமாரருக்கு ஒரு சொப்னம் ஏற்பட்டு சனத்குமாரர் அசுரால் எல்லாரையும் நிகரம் மாதிரி சொப்னம் ஏற்பட்டு அப்புறம் அழுத்தாப்பலுக்கா ஒரு அவதாரம் பண்ண போறீங்க சொல்லி அந்த அவதாரத்தை எப்படி செய்தார் சொல்ற பொழுது பரமேஸ்வரன் பார்வதி ரெண்டு பேரும் வரும்பொழுது இவர் பேசாமல் இருந்துட்டார் ஆத்மிஷ்டராக இருந்துவிட்டார் பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்து பொய்யான கோபம் நாங்க வந்திருக்கோம் நீ மாட்டில பேசாமல் இருக்கி அப்படின்னு சொல்லி ஷாபம் கொடுக்க போறேன் கொடுத்தா என்ன ஒண்ணும் பாதிக்காதுன்னு ஆத்மா விட்டார் இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆத்மாவை எதுவும் பாதிக்காதுன்னு வாஸ்தவத்துல அனுபவத்தை தெரிஞ்சு கொண்ட ஒரு குழந்தை இருக்கானு சந்தோஷப்பட்டு நான் உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு எனக்கு உங்க வரமும் எனக்கு தேவையில்லை ஆத்மா எப்படி ஆத்மாவை சாபம் பாதிக்காதோ அந்த ஆத்மாவுக்கு வரப்பாதையும் ஒண்ணும் இல்லை எனக்கு எதுவும் வந்து ஆக வேண்டியது ஒண்ணுமில்லை எதுவும் வரப்போது பயந்து ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல சாபத்தை நீங்களே வச்சுக்கோ உங்களுக்கு வேணாலும் வர முடியு அதனால அப்பதான் நீ பிள்ளையா பிறக்கணும்னு கேட்ட பரமேஸ்வரர் கேட்டதுனால உங்களுக்கு பிள்ளையா பிறகு சொல்லி பார்வதி தனக்கும் பிள்ளையா பரமேஸ்வருக்கும் பிரகாரம் இல்ல பரமேஸ்வரன் தான் கேட்டா அதுக்கு மாதம் தான் ஒரு ஸ்திரீ உடைய கர்வத்தில் எனக்கு இஷ்டம் வந்து கிடையாது அம்பாளே ஒரு பொய்கை ரூபத்தில் ஒரு நீர்த்தேக்கத்து ரூபத்தில் இருக்கிற போது அந்த பொய்கையில வந்து உதிக்கிறேன்னு பொய்கையில வந்து ஸ்கந்தனாக உதிச்சா சனக்குமாரன்னு ஒரு சரித்திரம் இது மகாபெரிவாரம் சொல்லிருக்கா அது வேற கிரந்தாந்திர இருக்கு அந்த ரொம்ப சங்கரமா ஞாபகத்துக்காக சொன்னேன் அந்த புரியும் வர கொடுக்க துச்சம் தோடி போயிடுமா ஆத்மனிஷ்டா இருக்கக்கூடிய ஒருவனுக்கு அவனுக்கு அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்லை தசிய காரியம் நான் அவனுக்கு அடைய வேண்டியதோ தவிர்க்க வேண்டியதோ ரெண்டுமே ஒண்ணுமில்லை ஞானராப்தம் அதாத்தவியம் வர்த்தகேவச்ச கர்மணி கீதேனஸ் அந்த நிலையில் தான் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திருசுலோகே சுஞ்சனா ஞானராப்தம் அதார்த்தவியம் வர்த்தக ஏவச்ச கர்மணி அப்படி ஒருத்தன் அத்வைத ஞானத்தில் நிலச்சு நிற்கக்கூடிய அத்வைத பக்தனுக்கு மகாசம்பர்த்த அக்னா பிரளயகாலத்தில் இருக்கக்கூடிய அக்னி கல்பூரால்தி காட்டுறதுதான் கல்பூர் ஆட்டி யாருக்கு ஆறு காட்டுவா சாதாரணமா இருக்கக்கூடிய கல்பூரம் ஆரத்தி காட்டி வரவேற்பா இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமாகவே நினைச்சு மிருத்விட்டு போய் நடுங்கி போய் கல்பூர் நீராஜனம் பண்ணறது அர்த்தம் மகாசம்பர்த்தா நீராஜன விதி ஜீவிக்கும்படியா அந்த பக்தன் ஆயிடுறான் அப்பேற்பட்ட பக்தி அப்பேற்பட்ட ஒரு நிலை யாருக்கு வருது எப்படி வருதுன்னா நித்தியே ராம் அகமிதி சதாதி அஹ ம் அகமித்து சதாதி அஹ ரொம்ப குருக்கூடிய விஷயம் அந்த வரி வேணும் தாண்டி வந்தேன் ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய வரி இல்ல நாளைக்கு ஆரம்பத்தில் சொல்லி நாளைக்காவது கேசாதிபாத வர்ணனை ஆரம்பிச்சுருந்தோம் இன்னைக்கு பதினோரு நாள் ஆயிடுச்சு அஞ்சு நாள் தான் இருக்கு முடிக்கணுமே கணக்கு போட்டு நாளைக்கு கேசாதிபாத நீ ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருந்திருக்கேன் அம்பாளுடைய திருவிழா எப்படி இருக்கோ அவர் சித்த பிரகாரம் நடக்கும் முழி ஒரு கம்யூனிட்டி இருந்தா அங்க என்ன நிமிஷம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிக்கலாமே அப்படிங்கற வெங்கட்ராமையனுக்கு அது ஹாசி தான் அங்க சப்தம் முடிஞ்சு ரொம்ப தூரத்துல இருந்து வர வேண்டிய ஒரு நிபந்த இருந்துனால எப்படியும் நாளைக்கு ஒரு அரை கால் وانا வெச்சுப்போம் ஏனா நான் இப்போ இந்த அரைக்கே வந்து செலவு பண்றது இருந்தாலும் நாளைக்கு அம்பால் அரை கால் ஆரம்பிப்பு நாளைக்கு அரை கால் ஆரம்பிச்சா இன்னும் ஒரு 10 20 நிமிஷம் என்ன எக்ஸ்ட்ராவா முன்னாடி கிடைக்கும் அரை கால்க்கு நாளைக்கு ஆரம்போ எல்லாவாது நாசி கேமையா இருக்குதுனால அரை காரணமோ எல்லாரும் வந்து சந்திக்கிறா யாருந்து சிரவணம் பண்ணும் அம்பாளுக்கு அன்பு வந்து பாத்திரமாகணும் சகிதமஹே தல்லி கபல்லி கமல்லி கபில்லி கவுத புல்ல சிதாணி தே ஜிஷர கம்சனிம்கம்சர கிராந்தி ஷாந்தாஜம் வாத்தமுகாத்து வாத்தபுர மாதனூருஜே மு பரிதஸ்பக்ை சந்திரும விஷேவரோ பாத்தலீஷ நமோ நமஸ நாயண நாயண நாய நாராயண ந மங்களோமீந்திரமே காஞ்சீபீட்டீந்திரமேட்டோதீ அணிமா அபிஷியேநித்தே அனமிதி மகாசம்வச்சி ஜானாம்பிகையான பரதேவதையுடைய பரமானுகிர விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சவணய் பூர்வச்சரித்திரத்துல அம்பாள அத்வைத பாவனையோட சதாஹயத்தில் தியானம் பண்ணி வரக்கூடிய அத்வைத ஞானம் ஏற்பட்ட மகானுக்கு ஒரு நாளும் அழிவில்லை மகாப்பிரய காலத்தில் இருக்கக்கூடிய அக்னிமுக குண்டு அவனுக்கு கற்பூர நீராஜனம் பண்ணது என்று சொல்லி அந்த ஸ்லோகத்துடைய சாரத்தை சங்கரமாக சொல்லி பூர்த்தி செய்தது பகவத்பாதா அம்பாழ விசேஷமாக ஆராதிக்கக்கூடிய சாக்தத்தை அனுசரிச்சு இந்த சுந்தர சொன்னாலும் கூட அதுலயே விசிஷ்டா அைதாயத்தை சேர்ந்த சேசேஷி பாவம் எல்லாம் பின்னாடி வரது ஒரு சுலோகம் சொல்லிருக்கேன் அப்படிங்கெல்லாம் சொன்னாலும் கூட ஹிருதயமானது உபனிஷதெல்லாம் சொல்லக்கூடிய பரமசத்தியமா இருக்கக்கூடிய அத்வைதத்தை தான் எப்போதும் தோன்றி இருந்தது கீழே வேற கான்டெக்ட்ல சொன்ன மாதிரி எல்லா மார்க்கத்தையும் ஒத்துந்தேன் எல்லா மார்க்கத்தையும் வாழ்நாள ஒதுக்கல ஆனா அதுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்த பரமசத்தியமா கடைசியில் லட்சியமா இருக்கக்கூடாது அத்வைதம் என்பது பகவத ஸ்தாபனம் பண்ண சித்தாந்தத்துறைய சாரமது விவகாரத்தில் துவைதத்தை ஒத்துங்க அதே மாதிரி விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பிரபத்தி என்பது சாதன கிரமத்தில் ஒத்துங்க எங்க எந்தெந்த விஷயத்தை ஒத்துக்கக்கூடியதா இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டா இவ்வளவுக்கு மேல முத்தாய்ப்பு வச்சாமல் அதுதான் ஜீவ பிரம்ம அபேதம் அதுதான் உபனிஷத்கள் பேசுறது மகா வாக்கியங்கள் எல்லாம் பேசுறது அப்படின்னு சித்தாந்தம் பண்றதுக்காக தான் பகவத் பாதாளுடைய அவதாரமே அவன் சுவயமா சொல்ல அவளுக்கு முன்னாடி பூர்வாச்சேரெல்லாம் இருந்திருக்க ஆதிசங்கர் பகவத்பாதாவுடைய பரம்பரையை பார்த்து எழுதுனாக்க குரு பரம்பரையில பத்தாவது குரு ாராயணம் வசிஞ்ச பராசரச்சியுக்கம் மகாந்தம் கோவிந்திரம் அதுமபஞஞ்சாமியன் அஸ்மூரூன் சந்தமான நாராயணேந்திர ஆரம்பித்து பத்தாவது தலைமுறையாக ஏற்பட்ட ஆச்சாரிய சொலர் ஒரே பரம்பரை குரு பரம்பரையா சொன்னா என்ன அர்த்தம் நாராயணன் வேறு இல்லையா சதாசிவன் வேறு இல்லையு தெரிஞ்சுக்கணும் அதுதான் அதுதான் சாரம் அப்படி வித்தியாசம் இல்லாமல் ஒரே பிரம்மத்தை நாராயணன் என்ற பெயர்ல சொன்னாலும் சரி வேதத்துக்கு மேல இன வேற ஒரு பிரமாணம் இல்ல அந்த பிரமாணத்தை ஆதாரமாக கொண்டு இப்படி சம்பிரதாயத்தை பெரியவாடெல்லாம் சொல்லியிருக்க ஏற்கனவே முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் சொன்ன விஷயத்தை தான் கிறிஸ்டலைஸ் பண்ணி அழகா ஒரு ஃபார்மட் கொடுத்து தன் கிரந்தங்களில் ஸ்தாபனம் பண்ணாள் பகவத் அந்த அத்யத சாதத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லிருக்க அம்பாளுக்கு நித்தியான பேரு நித்தியான ஒரு நாளும் அழிவில்லாமல் மாறாமல் சாஸ்வரமா இருக்கக்கூடியவன் அதனால அம்பாளுக்கு அனித்ய திருப்தா என்று ஒரு நாமாவும் உண்டு அனித்ய திருப்தா அப்படின்னா நித்தியமா இருக்கக்கூடிய அம்பாளை திருப்தி பண்றதுக்கு அனித்தியமான வஸ்துக்கள் ரொம்ப சுலபமான வஸ்துக்களே போருமானதா இருக்கு புஷ்பத்தை போடுறோம் புஷ்பம் அனித்தியானே பறிச்சு ஒரு சில நேரங்களுக்குள்ள வாழ ஆரம்பிச்சு அதுவும் பவளமல்லி மாதிரி இருக்கக்கூடிய பூ பார்த்தேன்னா பறிச்ச உடனே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அர்ச்சனை மணிலாம் உண்டு அப்புறம் மத்தியானம் ரெண்டு மணி சில சமயத்தில் என்ன ஆகிடும் பூஜை லேட் ஆகிடும் காற்றாலும் யாராவது தெரியாமல் பறிச்சு வச்சு அது கவனிக்காமல் இருந்து ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சுனாக்க அது உடனடியாக வாழிட்டு போயிடும் அப்புறம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு இருக்காது அந்த மாதிரி அழுத்தியமா ஒரு சில மணி தான் பிரிச்சு கொடுக்க சொல்றோமே பழங்குறப்படும் அதுவும் கோடை காலத்துல கடையிலேருந்து ஆத்துக்கு வரத்துக்குள்ள இந்த ஊர்ல இந்த ஊரில் கொஞ்சம் ஃபிரிட்ஜ் ஜாஸ்தி இல்லாமல் மெட்ராஸ் அந்த ஹாட் கிளைமேட்டுக்கு பாழப்பழம் ஆத்துக்கு வரத்துக்குள்ள கண்ணி போயிடும் அது அனித்தியமா இருக்கு அனித்தியமான வஸ்துக்கள் பெரிசுகளா இருக்கக்கூடிய கமாடிட்டிஸ் இதுல ஒரு பழத்தின வேதியம் பண்ணா ஒரு புஷ்பத்தை போட்டு அம்பாள் பரம சந்தோஷப்படுறேன் நித்தியமா இருக்கக்கூடிய அம்பாள் அடைகிறதுக்கு அனித்தியமான பொருளை ஏற்றிண்டே பரம திருப்தியோட அனுகூலம் பண்ண குடிவளா இருக்க அதனால்தான் அனித்திய திருப்தா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாம ஒண்ணு உண்டு அப்படி நித்தியா இருக்கக்கூடிய அம்பாளை எப்படி தியானம் பண்ணுங்க அகமிதி சதா பாவகத்தேதான் சூழ்ந்து அவ்வளவு சூழ்ந்து அணிமாதி சித்திகள் எட்டு சித்திகள் அவ்வளவு சூழ்ந்து அந்த சித்திகளில் போய் மனசு செலுத்தாமல் உள்ள இருக்கக்கூடிய மையமான ஸ்தானமா இருக்கக்கூடிய அம்பாளை அவள் வேறு இல்லை தான் வேறு இல்லை என்ற பாவனையில சதா தியானம் பண்ணும் அகமித்லோகத்துலோகம் அகமித்யே அந்த ஸ்லோகத்துடையே ஜீவபுருமை ஐக்கியம் சொல்லுவா விஷயம் தெரியாதவா ஐக்கியம் சொல்றது இட் இஸ் நாட் பிரிசைஸ் வேலிங் இட் இட் மேட் இஸ் நாட் பிரிசைஸ் வேக்கம்னா ஏக்கம் தான் ஒண்ணும் ஒன்னா மாறக்கூடிய தன்மைதான் ஐக்கியம் இப்ப ஒன்னா மாறதுன்னா முதல்ல இருக்கணும் ரெண்டு சேர்ந்து ஒன்னா இப்ப ரெண்டு ஸ்டாண்ட் இருந்தது நூல சேர்த்து முறுக்கி ஒரு திரிகா பண்ணா அப்ப ரெண்டு நூலா இருக்கக்கூடிய ஒரு திரிகா மாறி ரெண்டு ஒன்னா ஐக்கியம் ரெண்டா ஒரு காலத்துல இருந்தது அப்புறம் தானே ஒன்னாச்சு இப்ப ஐக்கியம் சொன்னா ஜீவன் வேற பிரம்மன் வேறன்னு தனியா ரெண்டு வஸ்துக்கள் இருந்ததா ஆயிடும் ரெண்டு வஸ்துக்கள் என்னைக்குமே இருந்தது கிடையாது ரெண்டு வஸ்துவா இருக்கிற மாதிரி இவன் பிரமேல நினைச்சிருக்கானே என்று அத்வீதா அதனால சொல்லுவான் அது வந்து வித்தியாசம் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் வஸ்துதா பேதம் இல்லை விவகாரத்துல பேதம் உண்டு வாஸ்தவத்தில் வேதம் இல்ல கொஞ்சம் நன்னா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது ஏன்னா பெரியவா இதழகா வேற ஒரு கான்டெக்ட்ல சொல்ற போது இப்ப எங்க பார்த்தாலும் அத்வைதா அத்வைதான் அடிபட்டு இருக்கேன் நாமும் இந்த கன்ஃபியூஷனுக்கு கிரியேட் பண்ணி ஆட் பண்ண வேண்டாம் நான் வாய் மூடின்னு பேசாமல் இருந்தேன் அப்புறம் நீங்க அத்வைத பத்தி சொல்லாம யாரும் சொல்லுவாரு எல்லாரும் ரொம்ப பிரார்த்திச்சின்றதுனால சொல்றேன்னு சொல்லி இது பீடுக்கு போட்டு சொல்லியிருக்கா அத்வீதத்தை பத்தி சொல்றபோது எல்லாரும் அத்யதம் அத்யதம் அத்வீதம் தான் என்ன நினைச்சுட்டு எல்லாத்தையும் விடறது அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாத்தையும் விடலாம் இவன் நினைக்கிற மாதிரி கர்மா விடறதுன்னு இல்ல அதாவது கர்மா மாத்திரம் தான் விடுறான் வேறையும் விட மாட்டேங்களான் பாக்கி எல்லாம் தேவையா இருக்கு கர்மா மாத்திரம் விடுறதுக்கு தயாரா இருக்கான் தெரிஞ்ச ஒருத்தான் ஒரு பையன் அப்பா பந்துக்கள்ல ஒருத்தான் அம்மாவுக்கு சாதம் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு வந்து சொன்னான் அப்பா இருக்க புள்ளதான் ஒரே புள்ள அவன் தான் கர்த்தா பத்திக்கு சாதம் நடக்க மாட்டேங்கிறது அப்பாவாலும் ஒன்றும் பண்ண முடியல அவன் ஆஸ்தி நம்பிக்கை இல்லையோன்னு கேட்டேன் இல்ல இல்ல உங்கள்ட்ட பேசினா மணிக்கணக்கா சாஸ்திரம் பேசிட்டு இருப்பான் வேதாந்த படிச்சு பேசிட்டு இருக்கான் ஏன் பண்றது இல்லையா ஜெக்து மிக வேதாந்தோ பண்ணறது இல்ல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் கல்யாண ஆகி ரெண்டு குழந்தைகள் இருக்க பேங்க்ல உத்தியோகமா இருக்கான் அப்படின்னு அவனை போய் அடுத்த பாக்கிற போது கேள்வி சொல்லி நிமிச்சேன் இந்த பையன் எங்கிட்ட இருந்து முறைகிட்ட பையன் சொல்லி நினைச்சேன் பேங்க்ல ஒன்னாந்தேதிக்கு ஒன்னாந்தேதி புது நோட்டா அப்படி பெண்ணி குடுக்க கொடுத்து அது மாத்திரம் சத்தியமா தோணுறதா அவனுக்கு பத்னியோட குழந்தைகளோட குடுத்தம் நடத்துறது மாத்திரம் சத்தியமா தோணுறதா அம்மாவுக்கு சார்தம் பண்றது மாத்திரம் அது மித்தியா தோணலாமா மித்தியனா எல்லாமே மித்தியா தோணணும் எல்லாம் மித்தியா தோன்றினவனுக்குதான் கர்மாவும் மித்தியா தானா விலகி போகும் அதனால சேஷாது சுவாமிகள் மகனு இருந்தால்திருமணாமல அவள்கிட்ட ரொம்ப பக்தி கொண்ட ஒரு பெரியவர் குழுமணி நாராயண சாஸ்திரிகள்னு பேர் ஆனா அவன் அந்த பேரால் விவரம் பண்ணிக்கிறதுல தன்னை ரேணுன்னு தான் சொல்லிக்கிறது அவன் ஒரு அழகான ஒரு சரித்திரம் எழுதியிருக்கா சேஷா சுவாமிகளுடைய ஜீவ சரித்திரத்தை எழுதியிருக்கா அவதான் முதல்ல எழுதினாது கத்தி எடுத்து வந்தாக்க பாத்து கையால் கத்தியால் ஒரு நிமிஷம் கத்தியை தூக்கி போட்டார் சுவாமிகள் தெரிய அந்த மாதிரி லயம் ஒத்தனுக்கு வந்து விடுத்துனா உலகமே மறந்து பிடிச்சுனாக்க ரமண மகர்ஷி பாதாளிருந்த அந்த புதுசியில திருவண்ணாமலையில பார்த்தாளுக்கும் ஒரே துஷ்ட ஜந்துக்கள்லாம் இருக்கும் தேழு நட்டுவாக்கல் இது மாதிரிலாம் இருக்கும் ஒரே கிருமிகள்லாம் இருக்கும் அது சில காவலியா இருக்கக்கூடிய பசங்கள்லாம் வேற கல் வேற வீசிய தெரிஞ்சு பார்ப்போம் சேஷாத்து காவல் நிப்புறான் அப்புறம் இந்த பால தபஸ்விய நாலு பேரா தூக்கிண்டு வேறு ஊரத்தில் போனான் ரொம்ப சரீரமெல்லாம் ஒரே ரத்த காயமா இருக்கு ஒரேடியா இந்த துஷ்ட ஜந்துக்கள்லாம் பிடுங்கி கடிச்சு ஒரே ரத்த காயமா இருக்கு நாலு பேர் தூக்கிட்டு வேறு ஓரளத்துல கொண்டு போய் பிசிக்கலா தூக்கிட்டு போய் வச்சிருக்கா ஒரு கடிச்சது ஒண்ணும் தெரியாது அப்படி ஒரு நிஷ்டையில இருந்தா ரமண மகிழ்ச்சி சன்னியானம் பண்ணாரா எனக்கு அவர் சன்னியானம் தேவையில்லை எப்போதும் ஆத்மாவில் இருக்கக்கூடியவருக்கு சந்தியாதனம் இருக்காக அந்த நிலையில இருக்கிறவாளுக்குதான் பிரம்மத்தை ஹதயத்தில் பார்த்த வாழ்க்கை ஜ அதனால ஜமக்கு மித்தியம் சந்தேகமே இல்ல நமக்கு உலகம் சத்தியம் தான் விவகாரத்தில் அனுபவத்தை சிந்திக்கணும் அதுக்கப்புறம் தான் ஜெக்தி பற்றி யோகா போய் அவசரப்பட்டு ஜெகன் மித்தியா பிரச்சினா எங்கேயும் பல லோகத்தையும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் தான் பிரபஞ்சம் உலகம் விவகார பிரபஞ்சத்தில் அத்வைக்கமா இருந்த நீங்க எனக்கு பசியா நீங்க தூங்கினா எனக்கு கலப்பா ஆரணுமே அப்படி விளாட்டுல அத்யத்தம் சிந்திக்கிறது சாத்தியமா இருந்தா ரொம்ப வேலை தலைக்கு மேல வேலை இருக்கக்கூடிய ரொம்ப பிஸியா இருக்கக்கூடியவா ரெண்டு பேர் பர்மனண்டா அப்பாயின்ட் பண்ணி எனக்கா நீ தூங்கிட்டு நான் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லலாம அவனுக்கு ஏதாவது மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கூட ஒரு நாலு மணி நேரம் தருணம் தூங்குபா அப்படின்னாக்க அவன் தூங்குறதுக்கு ரூபாய் கிடைக்கிறது அவனும் சந்தோஷமா இருக்கான் இவனுக்கு டைம் கிடைக்கிறது இவன் சந்தோஷமா இருக்கான் நிறைய வேலை செய்யலான்னு ஒத்த தூங்கினா வேற ஒத்தருக்கு களைப்பு ஆறது இல்லை வேறஒத்த பசி யாரும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயரும் வேறுனு ஒரு பழமொழி வந்தது தாயாருடைய குழந்தை இருக்கிற மட்டும்தான் அம்மா சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு புஷ்டி போய் சேரும் அப்ப ரெண்டுமில்லையே அத்யமா தான் இருக்குமா இப்ப விவகாரத்தை ரெண்டுமா அந்த மாத்திர்பிலே குழந்தை வெளியே வந்துருத்தோ அப்ப அந்த குழந்தைக்கு தனியா ஆகாரம் அம்மாவுக்கு தனியா சாப்பாடு போட்டாங்க அம்மா குழந்தை சாப்பிட்டாலே அம்மாவுக்கு வயர் நிரம்பற மாதிரி இருக்கிறதுங்கிறது இட் இஸ் மோர் அ சென்டிமெண்டல் ஸ்டேட்மெண்ட் அது நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி அம்மா சொல்லுவேன் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் குழந்தைக்கு போட்டுவிட்டு இவ வயிற்று ஏற்பட்ட கேளு ஒரு நாள் அதை பத்தி ரெஃபர் பண்ணு அது ஏதோ ஒரு நாள் பண்ணலாம் ரெண்டு நாள் பண்ணலாம் பர்மனன்டா ஒரு தாயார பிள்ளை இருக்க முடியுமா அவளுக்கு ஒருத்தனஞ்சாலும் போனாலே உடம்பு அடுத்த நாள் தெம்பு ஏதாவது வேண்டாமோ மனோபலம் ஓரளவுக்கு அழைச்சுன்னு போகும் ஆனாலும் அடிவோட பத்னியா தான் மயக்க முட்டு விட மாட்டாளோ அதனால தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயு வேறு அதனால விவகாரம்னு வரும்பொழுது அதுல வந்து துவைதம்தான் விவகாரத்துல அத்வைதம் இல்லை மனசுல பாவனையதான் அத்வைதம் அதாவது ஒவ்வொருத்தரும் நதியிலிருந்துதான் குடம் உண்ணாவுமா ஒருத்தர் பித்தளை குடம் ஒருத்தர் ஸ்டீல் குடம் ஒருத்தர் பிளாஸ்டிக் குடம் ஒருத்தர் மண்ஷெட்டி ஒருத்தர் வெள்ளிக்கூடம் அவ வாக்கு இருக்கக்கூடிய வசதிக்கு இருந்தா கையில கடைச்ச பாத்திரத்துக்கு இருந்தாப்புற ஒருத்தர் பெரிய குடம் சின்ன குடம் அது பலவிதமான டிசைன்ஸ்ல அது கொஞ்சம் கழுத்து சின்னதா இருக்கக்கூடியது கழுத்து பெருசா இருக்கக்கூடியது புரிஞ்சுக்காம எல்லாம் ஒண்ணும் அப்படிங்கிற ரொம்ப அழகா ஸ்மிருதி புராணங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலயும் அத்வைத்த பத்தி இந்த எல்லாத்திலையும் உள்ள இருக்கக்கூடியது ஒண்ணு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லும் பொழுது சப்தமி விபக்தி தான் சொல்லியிருக்கா எல்லா இடத்துலயும் எடுத்துங்க இடத்துல எவன் ஒருவன் இருக்கானோ எஸ் ஆதித்ய ஆதித்ய நிலத்துல சூரியனிடத்துல ஒரு பரம புருஷன் இருக்கானோ இங்க ரெண்டு இருக்கக்கூடியவன் ஒண்ணும் புருஷே எச்சாசாதித்தேகா இங்க உள்ள எவன் ஒருவன் இருக்கணும் அங்க உள்ள எவன் ஒருவன் அந்தரியாமியா இருக்கணும் ரெண்டு இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்தரிய ஒண்ணும் அதுதான் சொல்லித்தே சூரியன் நீ ஒண்ணு சொல்லித்த சூரியன் நீ ஒன்னா இருந்த இருக்கிற போதே இவ்வளவு சூர் தாங்க மாட்டேங்கிறது அவன் கிட்டக்கு வந்து நம்ம உக்கத்துல கேம்ப் பண்ணிவிட்டாருனா சூரிய பகவான் ஒரே நிமிஷத்துல பஸ்மமா போயிடும் உலகம் முழுக்க பஸ்மமா போயிடும் அதனால விவகாரத்துல சூரியன் தனிதான் நாம அது வந்து பாவன சூரியன் உள்ளரிக்கூடிய தத்துவமும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தத்துவமும் ஒண்ணும் அப்படின்னு உள்ள ஆத்ம தத்துவத்தை தான் சொன்னாள் வெளியில் இருக்கக்கூடிய ரூபத்தையோ பிசிக்கல் சாமையோ ஒண்ணுன்னு சொல்லவே இல்லை இதே மாதிரி ஸ்மிருதியா இருக்கக்கூடிய பகவத்கீதையில பார்த்தேன்னா வித்யா வினைக்க சம்பந்தே பிராமணே கவிகஸ்தினி சுனிச்செய ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்சன அதாவது வித்தியும் வினயமும் நிரம்பி இருக்கக்கூடிய பிராமண இடத்துல ஒரு பசு இடத்துல நாயிடத்துல நாய்மாம் சத்தத்து சண்டான இடத்துல ஒரு யானை இடத்துல இத்தனை வஸ்து உள்ள ஒரே பிரம்மம் இருக்குமே பண்டிதர்கள் பார்ப்பார்கள் சமதர்ஷினான்னு சொன்னா அடுத்த ஸ்லோகத்தை பார்க்காதிரியும் சாமியே ஸ்திதம் மன நிர்ஷம் பிரம்மணி தே என்றுங்கிற்குத்வம் அடிபடுதம் சமம் தான் பிரம்மம் அர்த்தம் நிர்தோஷம் சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மனி தேர்தோஷம் ஏன் போட்டாள் பிரம்மத்துக்கு தோஷம் கிடையாதுன்னு அர்த்தம் சமமா எல்லா ஒரே மாதிரி பரவிருக்கூடிய பிரம்மம் அது ஒண்ணுதான் அப்படி பரவி இருக்க முடியும் எல்லா வஸ்துக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்க முடியும் அப்படி இருக்கிறதுனால தோஷம் வராமல் இருக்கக்கூடாது பிரம்மம் ஒண்ணுதான் மீது யாரும் அப்படி பிரம்மத்தை தவிர வேற ஒரு வஸ்து அப்படி ஊர் இருக்க முடியாது அதனாலதான் நிர்தோஷம் சமம் பிரம்மா சமம் சமங்கிற பதத்துக்கு பிரம்ம வந்து கீதையிலேயே அடுத்த ஸ்லோகத்திலேயே சுவாமி அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்துட்டாரு இங்க பண்டிதாக சமதரிசினு சொன்னா பண்டிதாக பிரம்மதர்சினகா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் உள்ள ஒரே பிரம்ம்தான் உள்ள இருக்கு அப்படிங்குற பாவனை அந்த நாயோ நதியோ ஒரு பூனையோ ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு யானையோ ஒரு சண்டாளனோ யாரா இருந்தாலும் கஷ்டப்பட்டா ஒரு ஜீவன் கஷ்டப்பட்டா தனக்கு அந்த கஷ்டம் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி துடிக்கணும் அந்த கஷ்டத்துல இன்னும் துடிக்கணும் அது பாவனை அந்த துக்கத்தை போக்கி வைக்கணும் தன் துக்கத்தை போக்கி வைக்கிறதுக்கு நாயை கொண்டு பூஜை யானைக்குனாக்க அதுக்கு பதிலாக வேற ஒரு மிருகத்தை கொண்டு போய் நிறுத்த முடியுமா யானைக்கு பூஜை பண்ற போது யானை தான் பசுதான் நம்ம குழந்தைய பயன என்ன பண்ற மாதிரி ஒரு விதத்தில் செடிகுடியிலிருந்து எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாருக்கும் ஒன்னு இருக்கு அததான் சொல்லிட்டு அதை புரிஞ்சிக்காம எல்லாரும் ஒண்ணும் அப்படின்னு அபத்தமான ஒரு ப்ரொபோசிஷனை சொல்லிட்டு இருக்கா எல்லாரும் ஒண்ணுங்கிறது எப்படி அபத்தம்னு சொல்றேன் அது யோஜனை பண்ணி பார்த்தேன்னா அதை போல ஒரு ப்ரொபோசிஷன் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம குழந்தைய எல்லாரும் ஒன்னும் சொல்லக்கூடியவா கூட அவன் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் நமக்கு ஈக்குவலா ஒரு லெவல் இருக்கா அவன் படிப்பு படிச்சிருக்காளா படிப்பு இருக்கா பார்த்து எல்லாம் பெரிய ஒரு மந்திரி ஸ்தானத்தில் இருக்க குடும்பம் பண்ணி பண்ண எவனாவது உலகத்துல எங்கேயாவது உண்டா கிடையாது இது மேன்மேடா இருக்கக்கூடிய நீ பாக்கற நாளைக்கே இந்த மந்திரி பிச்சைக்காரனா போலாம் பிச்சைக்காரன் மந்திரியா போலாம் அதை பத்தி யோசனை பண்ணாமல் அவன் ஸ்டேட்டஸ் பார்க்கறான் விவாகம் பண்ணி கொடுக்கறவங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு பாக்குறான் ஆனா பேசுறது மாத்த எல்லா சமத்து வாயிலும் பேசக்கூடிய பேச்சு ஆனால் நம்ம பெரியவாழ் என்ன பண்ண மகன்கள் பேச அவ இருந்தது காட்ட வேண்டிய இடத்தை காட்டினார் பெரியா இருக்கக்கூடியவர்கள்னா புராணத்தில் பார்த்தேன்னாக்க அவ தன்னுடைய பெண்ண பரம ஏழையா மரபுறு தரி சென்று காட்டிலேயோ எங்கேயோ கால் இருக்கக்கூடிய ஒரு தபஸ் பெண்ணு இருக்கக்கூடிய ஒரு ரிஷிக்கு பெண்ணை விவாதம் என்று கொடுத்தாருன்னு பல சரித்திரங்கள் இருக்கு மனு சுவாரம்பிய மனு தன்னுடைய பெண்ணா இருக்கக்கூடிய தேவோதிய கணம பிரஜாபதிக்கு விவாதம் என்று கொடுத்தார் அது மாத்திரமில்லை கண்ரண்டும் பார்வைழந்த ஒரு பெண்ணான சத்யாவுக்கு மரத்தடியில் சாவித்ரி அவருடைய அப்பா அஸ்வதி என்ற ராஜா சாவித்ரி வரணும் முன்னால் சாவித்ரிடைய மனசை திரிஞ்சிட்டு அந்த நாடு இருக்கிறதுக்கு இடமில்லாமல் மரத்தடியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய சத்தியவானி விவாகம் பண்ணுற அது சமத்துவம் பேசல நாம பேசுறோம் பிராக்டிஸ் பண்றதுக்கு நமக்கு யாருக்கும் கரேஜ் இல்ல அதனால இதை புதுஷா சமத்துவம் புதுஷா நாமையோ கண்டுபிடிச்ச மாதிரி புராணத்துல எத்தனை துஷ்டாந்தங்கள் இருக்கு அவ வித்தியாசம் பாராட்டல நாம வேண்டாத வித்தியாசத்தை பாராட்டுறோம் வேளுங்கிற வித்தியாசத்தை பாராட்டாமல் இருக்கும் சில வித்தியாசங்கள் பாராட்டிதான் ஆகணும் எல்லாருக்கும் ஒரு ஒரு வயசு குழந்தைக்கும் எல்லாரும் ஒண்ணுதானே ஒரு வயசு குழந்தைக்கும் இருபது வயசு குழந்தைக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு போட்டா சாப்பிட்டா என்ன ஆகுது ஏதாவது இந்த வயசு குழந்தையோட சாப்பாடு இருபது வயசு பயனுக்கு கொடுத்தாலும் அதுக்கு பசி ஆறாது இருபது வயசுல சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை அவனுக்கு பசியால வைத்து மொத்தத்தில் ரெண்டு பேருக்கும் வைத்து வரும் எல்லாரும் ஒன்னும் நம்ம மாத்திர ஒரு சுதந்திர பிரார்த்தனை பண்றா வச்சிருந்தோம் வெள்ளிக்கிழமை ராவு காலத்துக்குள்ள இறைய போட்டு எல்லாம் சொல்லி பத்து இருபத்தி அஞ்சாயிரு சுதந்திர பிரார்த்தனைல ஒரு அஞ்சு சுராசிரியர்கள் ஒரு கன்னியாகுழந்தை ஒரு புலவக்கம் அப்படி வைக்கிறது வழக்கம் பத்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு நாலு சுவாசம் இருந்துட்டா ஒரு அம்மா வரணும் ஒரு அம்மா வரவே இந்த யார் சுருந்து பாத்திரம் பண்றாங்களோ அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு அஞ்சு நிமிஷம் தானே இருக்கு சுருந்து பாத்தனை எப்போதுமே ஐட்டம் ரொம்ப ஜாஸ்தி சாப்பிடத்துல ஐட்டம் ஜாஸ்தி பரமாத்துக்கே ஒரு முக்காம் நேரம் ஆகுது ஆற்றுல பழக்கத்தில் பண்ணி பார்த்த வாழ்க்கை தான் அது தெரியுமது சில விதங்களில் வருஷா வருஷம் சுடுங்கலையா பெரியவா போயிருப்பா வருஷ வருஷம் பண்ணுவாளுக்கு நல்லா புரியுது இந்த விஷயங்கள் ஒரு முக்காம் நேரம் கிடத்துல ஆகும் பரமாரி கல் கூறலாம் நமஸ்கார பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முக்கால் நேரம் ஆயிடும் இது பன்னெண்டு மணிக்கு மேல ராகு காலம் போன அப்புறம் வெள்ளிக்கிழமை மணிக்கு போட்டா சாப்பிடத்துக்குள்ள பசி அடிச்சு வாழ்க்கைக்கு பத்த மணிக்குள்ளே போகலாம் சாப்படும் சரியா இருக்கும் அடுத்தது பூஜை பிரார்த்தனைக்கு வேதவித்து உறவமாட்டார்கள் இருக்க முடியும் கிடையாது நினைச்சு <muchas> <muchas> <muchas> யார்கு என்னென்ன வச்சு எப்படி பழகணும் அப்படிதான் பண்ணி ஆகணும் எல்லாத்திலயும் அது வந்து விவகாரத்தில் துவைதம் தான் யூனிஃபார்மட்டி சொல்றோமே யூனிஃபார்ம் சொல்லக்கூடிய விஷயத்திலேயே யூனிஃபார்மிட்டி இல்ல ஸ்கூலி இப்ப பல கம்பெனிஸ்ல யூனிஃபார்ம் வச்சு விட்டாங்க ஆரம்பிச்சு எம்டி படிக்கின்ற எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு யூனிஃபார்ம் பாக்குறதுக்கு போட்டோ எடுத்த படம் நல்லா இருக்கு எல்லாரும் ஆயிரம் பேரும் ஒரே மாதிரி ஒரே கலர்ல ஷர்ட்டை போட்டு ஒரே கலர்ல பேண்டை போட்டு இட் ப்ரொசென்ஸ் பிக்ச குட் பிக்சர் அவ்வளவுதான் சொல்ல முடியாது எல்லாரும் ஒரே சைஸ்ல ஷர்ட்டை போட்டுக்கணும் சொல்ல முடியுமா ஒன்னா கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் மட்டும் ஒரே சைஸ்ல சட்டப்பட்டு முடியுமா ஒரே கிளாஸ்ல எடுத்துட்டா கூட மொத்தம் பன்னெண்டாம் கிளாஸ்ல உள்ளது நான் ஒரு இடத்துல இந்த சத்தான வளர்ச்சிக்கிறவங்க வார்த்தை இருக்கிற குழந்தைகள் யாரோ வந்தா இந்த குழந்தை ஒட்டி முடியாது எடுக்கவும் இருந்துதான் இருக்கும் ஒரே கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட எல்லாரும் ஒன்றரை மீட்டர் சொல்ல முடியும் <laughs> நீ மெட்டி பண்ண முடியாது தெரியாது வேலை செஞ்சு இருந்தேன் நடந்தது விவரம் சொல்ல மாட்டேன் அந்த செகரட்டி வந்து சொன்ன ராயல் ஃபேமிலி அதனால அதுவும் உத்தியோகத்துக்காக செகட்டரியா வந்துட்டு செகட்டரியா வந்தார் அது போல அந்த ராயல் பேரிங் பார்த்த பர்சனாலிட்டி நல்லா ஜம்மு இருப்பார் அந்த பரம்பரையா ராஜா பரம்பரையான அஞ்சாறு வருஷம் அஞ்சாறு வருஷம் ஒரு சஃபாலி சூட்டர் தான் பார்த்திருக்கேன் அவர் அது குறைஞ்சி போட்டுக்க மாட்டேன் எப்போதும் ரொம்ப சிம்பிள்னா ஒரு சமயம் எங்க வேற ஒரு ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்காக போனபோது அவன் சாதாரண பேண்ட் ஷர்ட்டை போட்டு போயிருக்காங்க டேரக்டர் அங்க புதுசா யாரும் வந்திருக்காங்க பார்த்தது கிடையாது அது ஒண்ணும் சந்தேகமே கிடையாது அதனால யூனிஃபார்ம் இட் டஸ் நாட் ஒர்க் ஆல் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு ஜாஸ்தியா இருக்கிறோம் ஒதுக்கிட்டு போனான் அன்னதான பண்ற போது யாருக்கு ரெண்டு வீட்டில சாப்பிட்டா போகணும் இருபது இட்லி சாப்பிடறதுக்கு நீ ஏன் இருபது அவனுக்கு பகவான் அனுகூலம் இருக்கா சாப்பிட்டா ஜெயிக்கிறது பிரயோஜன இருக்க முடியல இருக்கு வேற வித்தியாசம் சொல்லி அது உள்ள இருக்கக்கூடியது பாவனை அது விவகாரத்தில் ஒண்ணு சொன்னாரே அதனால நான் எதுக்காக நமஸ்காரம் பண்ணனும் ஒரு பிள்ளை அப்படின்னு எதுக்காக நமஸ்காரன் அடிவான் அந்த விவகாரம் அத்வைதம் சர்வலோகேஷு நாம் துவைத்தம் குருநாசகாத்துல எங்க வேணாம் அத்வீத பாவனை பாராட்டலாம் குரு இடத்துல போய் பாவா குரு பாராட்டாதே பாவன இருக்கலாம் எல்லாத்தையும் எண்ணம் இருக்கலாம் குரு இடத்துல நம்மகிட்ட இருக்கக்கூடிய பரமாத்மா தானே அவர்கிட்ட இருக்கா என்ன வந்தன சிஷ்யம் ஐந்து விடுவானே அதனால பாவனையில உள்ள இருக்கக்கூடிய பாவனையைதான் எல்லாத்துலயும் உள்ள ஒரே பரமாத்மா இருக்கு அப்படிங்கற எண்ணம் காரியம் தனி பாவனைங்கிறது தனி மகாப்பிரிவா ரொம்ப சின்ன வயசுல பன்னெண்டு முடிஞ்சு பதிமூணாவது வயசுல சன்னியாசாத்துக்கு வந்துவிட்டா அவளுக்கு அறுபத்தி ஏழாவது பீடத்தில் இருந்த பிரிவாளும் எட்டு நாள் தான் இருந்தா பீடத்தில் இவா சன்னியாசம் வாங்கிக்கிறோம் இவளுக்கு சன்னியாசம் அதனால கெயிடு படத்துக்கு முன்னாடி ஒரு பூர்வாச்சாரியா இல்லை மடத்தை சேர்ந்த சில வித்வான்கள் எல்லாம் அவளுக்கு பால சன்னியாசிக்கு சில பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து மடத்துடைய சம்பிரதாயங்கள்லாம் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்த போது ஒரு வித்வான் சொன்னாலும் இந்த பூஜை பண்ற போது அர்ச்சனை பண்ற போது அம்பாள் வேறு இல்லை நான் வேறு இல்லைன்னு நினைச்சிருந்து அர்ச்சனை பண்ணுவோம் அத்வித பாவனை அர்ச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் அர்ச்சனை பண்றது மாத்திரம் அந்த பாவனை இருந்தா போதுமான்னு கேட்டாமா இருக்குமஸ்காரம் பண்ணிவிட்டார் அந்த அம்பாள் வேறு அப்படிங்கிறோட ஒருவன் எப்போது அந்த இருபத்தி நாலு மணி நேரம் அந்த அவனுக்கு ஞானத்தை அம்பாள் ஒழுங்க முடிய வாஸ்தவாகவே அம்பாளாகவே மாறக்கூடிய ஒரு சக்தி அப்படி அம்பாளா மாறிவிட்டா அப்புறம் அவனுக்கு உலகத்துல எதுவுமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மகா கைலாசத்துல ஆத்மாவ தெரிஞ்சுன்னு இருக்காங்கிறதுக்கு என்னடா லட்சணம் என்ன ரொம்ப ரொம்ப சூக் லட்சணம் இது நீ தேவை சுவாமி சொல்றாச்சா மண்யதே எந்த லாபத்தை அடைஞ்சப்பறம் அதுக்கு மேல ஒரு லாம் இருக்கு நினைக்க மாட்டானோ அதுதான் ஆத்மலாபம் அப்படின்னு விட்டான் ஏதோ வேற ஒரு விஷயம் போயிடும் தோணாதோ அதுதான் ஆத்மலாபம் எனக்கு ஞானம் வந்து விட்டு அப்படின்னு ஒருத்தன் சொன்னாங்க வரலேன்னு அர்த்தம் வரலேன்னு வந்திருக்கலாம் ஞானம் வந்திருக்கலாம் வாஸ்தமா ஒருத்தருக்கு ஞானம் வந்துட்டா இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அவளுக்கு வேற எந்த விஷயத்தையும் எதுலையுமே அடைஞ்சாச்சு நினைப்பாளோ பெரிய மகத்துக்கு மகத்தா இருக்கக்கூடிய ஆத்மாவை தெரிஞ்சின்றவன் வேற ஒரு விஷயத்த போய் மனசை செலுத்த மாட்டான் ஆத்மாவை தெரிஞ்சாச்சுன்னு சொல்லியப்புறம் அது வேணும் இது வேணும் புகழ் வேணும் நாலு பேர் கொள்ளாடணும் அப்படிங்கெல்லாம் நினைச்சான்னாக்கே இந்த பய தெரிஞ்சுக்கிறதே நடத்தும் நான் ஒரு ஊர்ல பிரபட்சம் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் ஆபீஸ்ல ஏதோ தகராது எனக்கு இருக்கா நான் ரெலிஜியஸ் படப்பகண்டா பண்றேன் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக சொல்றேன் சொன்னேன் சரி இது ஏதோ கொஞ்சம் ரெண்டு கட்டாம் கேஸ் போய் தெரிஞ்சு முட்டேன் அப்புறம் அவர் கரஸ்பாண்டன்ஸ் தான் ரீஜனல் அவர் மேலே இருந்து கொடுத்த நோட்டீஸ் எல்லாத்தையும் எனக்கு ஜெராக்ட் பண்ணி பெருசா கொண்டு கொடுத்த படிச்சு பார்த்தேன் நீ செய்யணும் எதுக்காக நீங்க போய் இப்படி கவலைப்படாததோ உங்களுடைய பகவான் ஒருத்தர் சத்தியம் இருக்காம வாஸ்தவம் சத்தியமான பரமாத்மா ஒருத்தர் இருக்காங்கிற எண்ணத்தை நீங்க மனசுக்குள்ள வச்சுருங்க பகவ nah, இவர் பாஸ்ங்கேஷாண்டியதானோகாரியதானது பெரு மகன் இருந்தா ஜட்ஜா இருந்தா ஜட்ஜ்மெண்ட் எழுதுறபோது அவளுக்கு அந்த சட்டப்பிரகார ஒரு ஒரு விதமான ஜெட்மெண்ட் அந்தலி இட் இஸ் நாட் கரெக்ட் அப்ப சட்டத்துக்கு அதே சமயத்தில் சட்ட பிரகாரம் கொடுத்தாஸ் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் அப்படியே ஜட்மெண்ட் எழுத வேண்டிய சமயத்தில் இறங்கி போயிட்டாங்க ஜி சுவாமட்டம் போய் அவரே கட்டு போறேன் விட்டுட்டு போறமே நமக்கு பென்ஷன் வருமா அரிய வருது அந்த நிலையில இந்த நினை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாட்டேன் அவனுக்குஜத்தின் டென்ட் இட் அதுதான் வாஸ்தவமான டெஸ்ட் ஒருத்தனுக்கு மானம் பாதிக்கல அவமானம் பாதிக்கல புகழ் பாதிக்கல நிந்தனை அந்த மாதிரி ஒரு பெரிய ஞானிய பார்க்கறதுக்கு ரொம்ப அபூர்வம் பல கோடிகள்ல யாராவது ஒருத்தர் தேர்வாளா தெரியாது அப்படி இருக்கிறவா பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு தென்படாம எங்காவது மறைஞ்சி முக்கியமா தான் இருப்பாள் வேணும்னு தன் பெருமை மலட்சி தான் இருப்பாள் காட்டிக்க அப்படி ஞானம் வந்த ஏன்னா இந்த காலத்துல ஞானிகள் சொல்லிக்கிறவா நிறைய இருக்காள் இதுவரை வாஸ்தவமான ஞானிகள் ரொம்ப குறைச்சலா இருக்கா அதனால நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது நாம ஏமாந்து போகாமல் இருக்கிறோமே தெரிஞ்சுக்கிட்டு எப்படின்னாக்க நிறைய லட்சணங்கள் பாகவாதி கிரந்தங்கள்ல நிறைய லட்சணங்கள் இருக்கா சிவன்சார் மகான் சிவன்சாரன் புஸ்து ஒண்ணு வெளியிருக்கா அது மாதிரி உண்மையான சில சக்திகள் அடைஞ்சிருக்கோம் பணம் ஆகுது அவனுக்கு ஒரு சம காஞ்சனஹ் நீட்டியா சொன்னார் அந்த லட்சங்களை தான் நினைச்சு பார்க்கணும் அந்த லட்சங்க எடுத்து அந்த ஸ்லோகம் தான் உரகல் அந்த உரக உரைச்சு பார்த்தா இது அசங்கமா இது கவுண்ட்ரீட் தங்கம் தெரிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் அந்த மாதிரி சமோஷ்டையும் ரமண மிஷி ஃபீஸ் கட்ட வேண்டிய ரூபால 5-5 கொடுத்துறா பதினேழு வயசுல வெங்கட்ராமணா இருக்கக்கூடிய சமத்துல அஞ்சு ரூபா வாண்டா மூணு ரூபா தான் மொத்தம் தேவைப்படும் அங்க போட்டுக்கு ரெயில் சார் எவ்வளோதான் தேவைப்படும் எடுத்துட்டு அல்ல ரெண்டு ரூபா ரெண்டே முக்காவது ரூபாய் போட்டுருக்கு அந்த டிக்கெட் வீடு இருக்கக்கூடிய ரூபாயும் யாரோ ஒரு பட்சந்தான் நாளை காலத்துல ஒரு நூறு வருஷத்துக்கு அருணாசலேஸ்வரன் போட்டான போடுறது பண்ணி இருக்கிறது அதுதான் வைராக்கியம் அந்த வைராக்கியம் வரும்போது உண்மையான மகான்கள் தெரிஞ்சுக்கணும் திரையான அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தடயம் என்ன பண்ணும் சந்திரசேகர பார்த்திகள் யாத்திரை யாத்திரை ரொம்ப க்ஷாம இருந்தது அந்த சேலம் பக்கம் கோபிச்சிட்டு பாதையெல்லாம் ரொம்ப கஷாமமா தீர்த்தத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த காலம் ரொம்ப நாள் முன்னாடி சொல்றேன் உருணாத்தாள் சொல்லிருக்காள் இடத்துல தேப்பி சொல்லியிருக்கா அவள் பிளேகுல சமயத்தில் ரொம்ப இருந்தான் அந்த காலத்துல பிளேகுன்னு ஒரு பெரிய ஒரு டிசீஸ் இருந்தோன்னு பிளேக் இருந்துதான் பயப்படா ஆச்சாரி அவளுக்கு ஸ்நானம் அனுஷ்டானம் பூஜை தீர்த்தம் நமக்கே கிளும் ரொம்ப தூரம் ரெண்டு மூணு மணிக்கு போய் ஒரு குழந்தைகளும் கொண்டு வேண்டியிருக்கு இது மாதிரி தீர்த்தம் இல்லாத இடத்துல பெரியவா ஆசிரிக்கிறது தெரியல இருந்தாலும் சிஷியாலாம் ஒரு கோஷ்டியா போய் பக்கத்து ஊர்ல பெரியவா கேம் இடத்துல நாங்கள் தான் சிஷியார் மரத்துடைய சிஷியார் ஆச்சாரியாவ நன்னா கௌரவிச்சு மரியாதை பண்ண வேண்டிய கடமைப்பட்டவா எங்க நிலை இப்படி இருக்கு ரொம்ப ஜலத்துக்கே கஷ்டப்படுறோம் ஒரு குடம் ரெண்டு கோடம் ஜலத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் போராக்கூடிக்கு பிளேக வேறு இருக்கு எத்தனை குடும்பங்கள் அடிச்சிருக்கோம் தெரியல பெரியவா வந்தா சரியா நாங்க கவனிக்க முடியாம போல ஒண்ணு தெரியல நாங்க செய்ய வேண்டிய காணிக்க எல்லாம் ஒன்று இருக்கும் செலுத்தி விடுறோம் ஊருக்கு வராதுங்கன்னு சொல்லப்படாத எந்த சிஷியனும் இருந்தாலும் நாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கோம் தீர்த்த இல்ல உங்களை அழைக்கக்கூடிய வசதி இல்லாமல் இருக்கோம் நீங்க வராதுங்கன்னு சொல்லாம இப்படி மறைமுகமா சொன்ன அனு வந்து அவளுக்கு அது தெரியும் வந்தா வந்த உடனே என்ன பண்ண அங்க ஏதோ ஒரு பொதுவாக காலி பண்ணி கொடுத்தா போய் சொல்லிட்டா என்ன பண்ண முடியும் அங்க மீற முடியுமா அங்க ஒரு வேலை விட்டு கூட்ட கிராம ஒரு புதுசா ஒரு வெண்பட்டு பத்தாறு அந்த பத்தாறு வேஷ்டி வேத வித்து வச்சு கொடுக்க சொன்னேன் மனத்துல இருந்து கொஞ்சம் உருவா சம்பாவன பண்ண சொன்ன ஸ்னானம் விட்டு புது வேஷ்டியை வாங்க விடாத பரவாயில்ல ஜெபம் பாராணம் பண்ண சொன்ன அந்த வேத வித்தை ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு மணி நேரம் கழிச்சு கொட்ட ஆரம்பிச்சது ஒரு குடம் ஜலத்துக்கு ரெண்டு மேல் நடந்திருந்தவா கொட்டு கொட்டுன்னு கொட்டி ஒரு நாள் தங்கிறதுக்கு பெரியவாட வச்சுக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னவா சாது மாசி அனுஷ்டானம் பண்ண அப்படி நடந்தது ரெண்டு மாத காலம் சாது மாசம் பண்ண மகங்கள் வந்துட்டா அவளுக்கு எதுவும் என்ன பண்ணுவோம் அவள் போய் என்ன பண்ணுவோம் மிருத்யும் என்ன பண்ணுவோம் ஒண்ணு பண்ண முடியாது அவ கிமச்சல்யம் திரணயன சம்திம் திருணயத மகாசம்வர்த்தா விரச்சயத்து நீராஜன விதி அப்படி மகா சம்பர்த்த பிரதமர் மறுக்கொண்டு அத்யானி போய் கைய நிற்குமா உங்களுக்கு தாண்டி அடுத்த வார்த்தைக்கே தோணாது அனுபவம் எங்கேயோ ஒரு கோடியில் புடிக்கும் பிடிக்க முடியாத செய்யலாமே செய்யும் போதே புலிகள் ஒரு சாப்பிடுவது கேட்கறதுக்கு அவகாசம் தியாகர் வாழ்வு கீர்த்தனை கிடகிற அப்படியே பத்மபாய் வாழ்ந்து சம்பிரதாயமா இருக்கிற சாப்பிட போது அர்த்தம் வேலை சொன்ன அர்த்தம் சொன்னாக்கே மேல அடுத்த கவலை சாப்பிட தோணலை அப்படி ஏன்னா எனக்கு மனசு முழுக்க ஒன்னு நினைச்சு நினைச்சிடாம சரீரம் மீமருந்து பேசி தியாகர் வாழ் பாடுற போது பக்க என்ற கீர்த்தனால சுவாமி சொன்ன நினைச்சு நினைச்சு என் ശരീരமானது மேல் இருந்து விடுது நான் தியாகவா சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு வரல நான் என்ன பத்தி பண்றோம் என்ன ஏதோ ரூட்டினா என்னமோ புஷ்டத்த பண்றோம் ரூட்டினா என்ன வணக்கம் பண்றோம் ரூட்டினாயிதோ சோதனல பாயறோம் என்னைய பத்தி இது அபடின அப்போ தோணறதே மகான்கள்லாம் அப்படி உஷ்டிச்சு காலிருக்கறால அந்த மகான்கள் நினைச்சா கிமாஸ்தரியம் தस्य त्रिनेयனம் விந்து நிகதகா மகா ਸੰவர்த்தாக்னிஹ விரஜகதி நீராஜன் திதி அடுத்த அப்பறம் ஸ்ரீவித்யா தந்திரத்தை பத்தி அடுத்த ஸ்லோகம் இருந்தும் உலகத்தில் கரையத்தருமே என்னுடைய நிர்பந்தத்தால புனஸ்பன் நிர்பந்தாதுங்கிற அம்பாள் கருணையோட தாயார் குழந்தைகள் எல்லாம் கரையறணும்னு அம்பாள் ரொம்ப சொல்லி பரமேஸ்வரனுடைய மனசில் அப்படி கருணை ஏற்படும் முடியாது செஞ்சு அதனால இந்த மேல ஸ்ரீவித்தை என்ற ஒரு பெரிய வித்தையை பரமேஸ்வரர் அங்குலி கொடுத்தார் உலகத்துக்கு சொல்றேன் அதுல ஸ்ரீவித்யன்னு சொன்னாலே ஸ்ரீ வித்யா மகாமந்திரம் பஞ்சலிசி சொல்லக்கூடிய மகாமந்திரத்துடைய சௌபாகிய பஞ்சலிசியும் அடுத்த ரெண்டு ஸ்லோகங்கள்ல சிவசக்தி காமகாங்கிற ஸ்லோகத்தில் பஞ்சலசி ஸ்வரூபத்தையும் ஸ்மரணம் லட்சுமி என்ற ஸ்லோகத்தில் சௌபாகிய பஞ்சலிசி ஸ்வரூபத்தையும் எடுத்து நிரூபணம் பண்ணிருக்கேன் அதாவது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நாம மேடையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா போதும் கீழே நாளைக்கு சொன்னேன் விஜய்யானிகள் கண்டுபிடிச்சிருக்கா தெர் இஸ் ஒன் டு ஒன் கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் ஃபார்ம் ஒரு நதி தீரத்தில் ஒரு குளத்தரையில போய் நீங்க ஒரு சப்தம் பண்ண வேணும்னா அந்த சப்தத்துக்கு வந்திள் அண்ட் டிஸ்டிங் ஒரு கிரியேட் டிஸ்டிங் டைப் ஆஃப் ரிப்பிள் அது ஒரே மாதிரி ரிப்பிள் ஒரே சவுண்டானது ஒரே மாதிரி ரிப்பிள் தான் கிரியேட் பண்ணணும் அதனால ஒன் டு ஒன் கரஸ்பான்ஸ் சொல்லுறது இந்த பேசிக் பிரின்சிபிள் ஆதாரமா வச்சிருந்தா ஒரு பெரிய சாஸ்திரத்தை நமக்கு அனுகூலம் பண்ணி கொடுத்துருக்கேன் மந்திரசாஸ்திரம் அப்படின்னு அந்த சாஸ்திரத்துக்கு பேரு எந்தெந்த எந்த சீக்குவன்ஸ் எப்படி ஜபம் பண்ணா எந்த ரூபத்தில் காட்சியளிப்பன் கோடிக்கணக்கான சப்தங்கள் தான் மனுஷ சமுதாயத்துக்கு அதனால தான் வித்யா சில மந்திரங்கள் ஆரோக்கியத்துக்காக மந்திரங்கள் ஆரோக்கியத்துக்கு ரெண்டு மந்திரங்கள் தான் விசேஷமா தன்மந்திரி மந்திரம் நாமத்திரயம் இது ரெண்டுதான் விதேஷமா சொல்லிருக்காங்க ஆரோக்கியத்துக்கு அந்த மாதிரி மோட்சபிரதமா இருக்கக்கூடிய மந்திரங்கள் அதே மாதமான சொல்லிக் கொடுக்கிறது ஒரு தனியாக பிரபஞ்சசாரம் தனியா ஒரு கிரந்தம் புரியாது தெரிஞ்சா போடாது அது ரொம்ப கிருப்பையும் இருந்து ஏதாவது ஒரு ஒரு வரி ரெண்டு வரி புரியலாம் இல்லைன்னா அது மாதம் தெரிஞ்சு பூஷியமாக மந்திரமும் மறைமுகமா அப்படி சொல்லிருப்பாள் திட்டவட்டமா சொல்ல மாட்டா அதுல இருந்து புரிஞ்சு பெரியாட்டா போய் உபேசம் வாங்கிட்டு மந்திரங்கள் மந்திரத்தை புரட்சகனம் ஒண்ணும் புரட்சம் புறான முன்னாடி ஒரு தேவதையை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஆவரு பஞ்சாட்சரம் அஞ்சு லட்சம் ஆவத்தி நவாட்சரிக்க ஒன்பது லட்சம் ஆவருத்தி எத்தனை அக்ஷரங்கள் இருக்கோ அத்தனை ஆவத்தி ஜபம் அத்துல ஒரு பொங்கு கோபம் பத்துல ஒரு பந்து தர்ப்பணம் பத்துல ஒரு பந்து பிராமண போ அதுக்கு விதிகள்லாம் உண்டு என்ன என்ன பண்ண போறோம் பத்து காயத்தில் பண்றதே பிரமாதமா இருக்கு இருபத்தி நாலு லட்சம் பண்ண போறான் அதுக்கு நியமங்கள்லாம் இருக்கு விதிகள் எல்லாம் இருக்கு மந்திரத்துக்கு ஷாபி விமோச்சனம் உண்டு அதையும் சேர்த்து ஜெபம் பண்ணம் அப்படி எல்லாம் பண்ணால்தான் அது பூர்ணமான பலத்தை கொடுக்கும் அது நல்ல தெரிவாழ்ட்டு போய் கேட்டு திருநின்று ஜெபம் பண்றவாளுக்கு ரொம்ப நியமங்கள் எல்லாம் தேவை அந்தந்த நியமத்தோடு பண்ணால்தான் மகா மந்திரங்கள்ல பலத்தை கொடுக்கும் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்திதியில மந்திரத்தை புதுஷா யாராவது உபதேசம் பண்ணிக்கணும்னு கேட்டா வாழ்க்கை தான் எங்கிட்ட வந்து கேட்கிற வாழ்க்கை சொல்றதுன்னா புதுசா மந்திர பிரதேசம் ராமநாம ஏன்னா மந்திரத்தை வாங்கிட்டு அப்புறம் கடைசியை மட்டும் ரஷிக்கணும் விபரீதமா சில பேர் ஒரு அம்மா கிட்டத்தட்ட அழகிருக்கும் ரொம்ப நாள் பழக்கம் அந்த அம்மா பாத்துக்குற போது கேட்டா ரொம்ப சின்ன குழந்தைய ஏழு வயசுல உபதேசம்மா இருக்கு கன்னியாகுழந்தையா இருக்க உபதேசம் இருக்கு அப்புறம் அது மட்டும் ஏதோ விழாவை பண்ணிட்டு இருக்கா குடும்பத்தில் ஏதோ சில சமங்கள்லாம் வந்து இருக்கு இந்த மந்திரங்கள்லாம் ஜபம் சிரமம் சில பேர் சொல்றாங்களே பசுடைய காலில் ஓகலாமா அப்படின்னு கேட்டா மந்திர ஜபம்னால சிரமம் மந்திரத்தை விட்டு வரும் அது சமம் காரணம் வேற சமம் மந்திரத்தாலும் இல்லை மந்திரத்யா தரிவது மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு கடைசி மூச்சு பரிகம் பண்ணனும் அப்படி பண்ணாமட்டா பாதியில தா দারিদ্রம் ਸੰபவிக்கும் அப்படிን रखिए அதனால அஞ்ஞானத்தை பத்திங்க குணநாதாச்சாரமாறி शरण அஞ்ஞானத்தை பத்தி சொல்லுவோம் சொல்றேன் தூங்க இருக்க கூடியது புரிய தட்டி எடுப்புற மாதிரியும் தான் தூங்க புளிய கேடே தட்டே பிட்டா பாயே வந்துதுன்னா சமாளிக்கு கூடிய capacidad இன் மாஸ்டரா இருக்க கூடுவா அலை வீல் பண்ணலாம் loan Jara இருக்க கூடியது புளியை மாத்தியே கேட்டா மயக்கம் போட்டும் எடுக்க விட கூடாதுன்னா அன்னை போய் தூங்க புளிய போய் தட்டி எடுப்பலாமோ உங்களுக்கு அதை நிர்வாக பண்ணக்கூடிய சக்தி இருந்தாதான் மந்திரവേഷம் வாங்கணும் அதுவோ மந்திரവേഷம் வாங்கி இந்த எல்லமே வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அபூர்வர்களுக்கு வருவது ராமநாமாதான் தாரகநாமான்னு ராமநாமா சொன்னேன் எந்த நாமாவும் தப்பில்லை என்னெந்த நாமாவும் நமக்கு ருச்சி இருக்கோ ஏதாவது சொப்ரியநாம கீர்த்தியா உனக்கு எந்த நாமாவது காயத்ரி பண்ணிட்டு ராமநாமா பாக்கி காயத் அிகாரிகளா இல்லாதவா அபிராமணவா ஸ்ரீகள் வல்ல ராமநாமா மாத்திரம் போறும் அதெல்லாம் திருபதி சில பேர் புஸ்தகத்தை உபதேசமான ஜென்மா முழுக்கு விடாமல் ரொம்ப நியமங்கள்லாம் இருக்கு மந்திர ரொம்ப வசத்தி அது தெரிஞ்சுட்டா போறோம் மந்திரத்துக்கு ரொம்ப பெருமை உண்டையும் தெரிஞ்சுட்டா போரும் நம்மளால முடிஞ்ச ஒரு மந்திரத்தை நன்னா ஜெமம் பண்ணா போறோம் காயத்ரி உபேசமாயிருச்சுன்னா அதை கான்சென்ட்ரேட் பண்ணா போறோம் சில நிறைய மந்திரத்தை வாங்கி வச்சுப்போம் என்ன அவியல் பண்றதுக்கா கரிய நிறையிலோரும் கரிய எல்லா மந்திரே தீர்த்த தேவத்திய மந்திரத்துல எ நம்பிக்கையும் நெருப்பிட்டோம் மந்திரம் வாங்கிக்கணும் ரொம்ப தீவிரமா நினைக்கக்கூடிய நல்லா பரிசீலனை பண்ணி மனசி திருப்பி அந்த கேட்டு ஜென்மா முழுக்க முடியுமா தீர்மானம் பண்ணிட்டு அவ்வளவு திசை இருந்ததுன்னா நல்ல ஒரு பெரியவா மூலமா சத்குரு மூலமாக கிரமமா பார்த்து உபதேசம் வாங்கிக்கணும் அப்படி அப்படிதான் பிரிவா சொல்வாள் அந்த மாதிரி மக்திரசாஸ்திரத்தை பற்றி சொல்றாள் ஸ்லோகங்கள் சதுச்டியாரம் தைகி சிவசக்திக்காமா ஸ்மரம் யோனிங் லட்சுமி போனும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லோகங்கள் சொல்ற ஒரு ஸ்லோகத்தில் சேசி பாவத்தை பத்தி பேசுறம் தவ ஆ மகவதி நவாத்மா அத்தேசியேஷி அய உபயாரண சமரபரான பரமேருமா எக்ஸ்பிளேன் இதுவான் அதுக்குற உலகம் முழுக்க அம்பாளுடைய சுரூபமா இருக்கு அதாவது இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் அத்வை இது மாயேனு விசாரத்தால விளக்கு அப்படின்னு விட்டா ராஜுக்கால புரிஞ்சின்று இது மாயின்னு தெரிஞ்சின்று மாயா வித்தாரம் தெரிஞ்சின்னு விளக்குமற்ற போய் மனசுல வைக்க முடியாது அத்வைதாஸ்திரம் it requires the sharpest intellect of the highest caliber to grasp this logic in all its subtlety and it requires the determination of the greatest order to put it into practice. Sadanumarikha Kudupenravati sadhya nilna kshurasya dhara katthi moneya narakkinamadhi dhikhi adhiyeta shastra nilna. Yallarukko apodhi prapanchatta masala velakki dhu maya kariya nandane apodinhi velakki ni shunna ரொம்ப இருக்கு முடியல அதனால சாத்தில உபாசிக்கக்கூடிய மார்க்கத்துல அதுக்கு ஒரு பரியாயம் சொல்லிக் கொடுத்தாலும் சத்தியமில்லையுக்கா எல்லாத்தையும் அம்பாளுடைய பார்த்துடும் அப்படின்னு விட்டாங்க அம்பாளுடையவே எல்லாத்தையும் பார்த்துட்டாக்க எல்லா பிரபஞ்சங்களுக்கும் அம்பாளுடைய தான் அவள் தான் இந்த உலகத்துல இத்தனை ரூபங்கள்ல கோடிக்கணக்கான ரூபங்கள்ல வியாபிச்சிருக்க அம்பாளைய உபாசிச்சு பிரபஞ்சத்தை அவருடைய அனுகுலத்தால பிரபஞ்சத்துடைய பந்தத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு பெரிய நிலையை தான் கீர்த்தனையில ஒரு கீர்த்தனையில கல்யாணி நவாவரணம் கமலாம்பாள் நவாவரணம் பேர் இந்த ஒன்பது கீர்த்தனை இருக்கும் ஏன்னா திருவையாறு இருக்கக்கூடிய அம்பாள் திருவையாறு பிறந்தாலும் கூட திருவியா சிவ சமாதி தியாகர்வாழ் சமாதி தியாகம உற்சவம் வந்து கிட்ட வந்து திருவாரூர் தான் முன்மூர்த்திகளுக்கும் மூலஸ்தானமாக அவதாரஸ்தலமாக திருவாரூர் தான் ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு மூணு ஒரே ஊர்ல அவதாரம் பண்ண நினைச்சு பார்க்க முடியுமா அதனால தீட்சிவாள் முச்சாமி தீட்சிர் அவ திருவாரூர்ல இருக்கக்கூடிய அம்பாள் அந்த அம்பாளை அவளுக்கு கமலா அம்பாள்னு பேர் திருவியாரூர் தான் தர்மசம் மருந்தினி தர்மசம் வர்தினி மேல ஜியாக வாழ் கீர்த்தனாடி இங்க திருவாரூர் இருக்கக்கூடிய அம்பாள் கமலாம்பாள் பேரு சுவாமி தியாகராஜான் பேரு அந்த கமலாம்பாலை போய் ஒன்பது ஆவரண கீர்த்தனை அந்த நவாகரணத்துக்கு கமலாம்பாள் நவாகரணம் சொல்றது அதுல கல்யாணி நவாகரணத்துல நீ கமலாம்பாலை போய் பஜனம் பண்ணி என்ன பலம் இந்த மாயால கல்பிதமா இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சம் மாயா காரிம் இருக்க அது எல்லாத்தையும் விருதுறதுக்கு அம்பாள் அணுகிற முன்ன கல்ப கய தல்பா காரியம் த உள்ள உட்கார்ந்து இருக்காள் அந்த ஆத்மாவுக்கு உலகாட்டமா சரீரமாட்டமா இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கு அம்பாள் தான் பிரபஞ்சமாக அப்படி வியாபிச்சிருக்காள் அதனால நீ தான் பரமேஸ்வரனுக்கு சரீரம் அப்ப அம்பாளுடைய ஸ்வரூபம் தான் இந்த பிரபஞ்சம் ஒரு ஸ்திரீ உடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்டி குழந்தைகளை வளர்க்கக்கூடியா சந்திரன் மிகிதன்னு சொன்ன சூரியன் திவிரன்னா இருட்டு தீவிரத்தை போக்கக்கூடியவன் மிகிதம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பதம் ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் ஏ இந்த சந்திரனையும் எல்லாருக்கும் ஆகாரம் போடுறதுதான் சூரியன் இல்லாம ஆகாரம் கிடைக்குமோ செடிகள் எல்லாம் வளரணும்னா சூரிய வெளிச்சம் ரொம்ப தேவையா இருக்கு நிழல் இருக்கக்கூடிய செடி வளராதுன்னு அதான் சுத்துவா சூரிய வெளிச்சம் டைரக்டா சன்லைட் அதாவது கொஞ்சம் படணும் அது மாத்திரம் இல்ல இந்த சூரியன் வெளிச்சம் பட்டதான் பயிர்கள்லாம் என்ன உற்பத்தி ஆறுது பயிர் உற்பத்தி ஆகிறதுக்கு நேர காரணமா இல்லாமல் என்ன பண்ண முடியும் காலத்துல மழை பெய்யல நாளெல்லாம் திங்கள் முன்னாடி பெய்யலாம் ரொம்ப சிரமம் தான் அதனால மழை பெய்யணும் மழை எப்படி பெய்யும் மேகத்தில் கார் மேகமண்டா தான் பெய்யும் வாட்டர் சைக்கிள் ஸ்கூல் உருவாகி அந்த நதி வந்து வாக்காளங்களுக்கு போய் நீர் வளர்த்தல் கொடுத்து கடைசியில் ஆரம்பத்தில் வந்து பூர்த்தி ஆகிடுவது காதாசன் ரொம்ப அமலமான ஒரு அரசலோகம் ரகுஷத்தில் ஒன்னுக்கு ஆயிரம் பங்கா திருப்பி அதனால ஜலம் பாய்ச்சிக்கு தேவையான தீர்த்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூரியன் இந்த பயிர்கள் சசியங்கள்லாம் தானியங்கள் எல்லா விதமான செடிகுடிகள் மரங்கள் எல்லாத்துக்குமே சூரிய ஒளிச்சின் தேவையா இருக்கிறதுனால நாம சாப்பிடக்கூடிய தானிய மாத்திரம் அரிசி மாத்திரம் இருந்தா போருமா கோதுமை மாத்திரம் இருந்தா போருமா கரிகா தேவையா இருக்கு பழம் தேவையா இருக்கு வளர்கிறதுக்கு ஜலம் கொடுக்கக்கூடியவரும் அவர்தான் இருக்க மழை பெய்ய அவர்தான் காரணம்னா அன்னத்துக்கு மாத்தம் இல்ல தீர்த்தத்துக்கும் அவர்தான் காரணமா இருக்க அன்னம் தீர்த்தத்தை விட முக்கியமா இருக்கு அதுதான் காத்து காத்து இல்லையா மூச்சு விட முடியும் அது எல்லாரும் வெளிய கார்பன்ரே நாளில் அடுத்த நாளைக்கு பிரீத் பண்றதுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் போயிடும் பகவானுக்கு ஒரு பெரிய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஏற்படுத்தி வாழ்க்கையில் நாம எந்த கார்பன் டை ஆக்சைடு கரிமல் வாயு வாழ்னாலும் எக்ஸைல் பண்ணுவோமோ அதை செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் கிரகிச்சுண்டு நமக்கு தேவையா இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அது வெளியில் கொடுக்கிண்டு இது சூரிய வெளிச்சு வளரக்கூடிய முடியும் அதனால செவிகள்த்திலே உயிர் மூச்சு காத்திஜன் போய் கான்கிரீட் ஜெங்கல் கிரியேட் பண்றதுக்காக எத்தனையோ மரங்களை இப்போ கொஞ்சம் ஏதோ புரிய ஆரம்பிச்சிருக்கு going away trying to restore the ecological balance ella நீ நீ வந்து ஒழு வெ வேற எந்திராணியும் தர்மத்துக்கு தந்தாபது இருக்கு அந்த தர்மத்தை இன்பூரிட்டி புத்தி பண்றேன் எப்படி தெரியும் பேரும் நம்மால முடிஞ்ச அளவு கூட்டாவது நம்ம பர்சனல் இயற்கைக்கு நேர எதிர்ப்பா போகாமல் இருக்கிறதுக்கு பிரயத்தனம் செய்யணும் மனுஷனுக்கு மூச்சு காத்து விடுறதுக்கு ஆக்சிஜன் வேணும்னா மரங்கள் கொடுத்துக்குடிகள் விட்டு கார்பன் டைக்சை எல்லாம் சன்லைட் இருந்தாலும் செய்ய முடியாது அதனால மூணு முக்கியம் சாப்பிடறதுக்கு அன்னம் பாலம் பண்ணதுக்கு தீர்த்தம் மூச்சு வரதுக்கு காத்து இது மூணுக்கும் காரணமா இருக்காஜ் இவ்வளவு போராதுன்னு சொல்லி பிரகாசத்தை கொடுக்கிற நினைச்சு பாருங்க சூரியன் கொடுக்கக்கூடிய பிரகாஷம் உலகத்துக்கு இத்தனை பிரகாசம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆர்டிபிஷியலா லைட் பண்ணணும் பண்ணணும்னாக்க எ ரூபாய் நினைச்சு பார்க்க முடியாது கட்டுப்பட்டு உழைச்சிருந்திருக்காரு தாங்காது ஒரே நாளில் ஐடி உலகம் சூரியன் இல்ல ஒரு நாள் அடிஞ்சு போயிடும் பிரகாசத்துக்கு சூரியன் சார்ஜர் ஒன்னும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எவ்வளவையும் பகவான் ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய பவுண்டிய மனுஷன் பாட்டில் போட்டு அடைச்சு ஒரு லிட்டர் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபா மினரல் வாட்டர்னு பகவான் ஃப்ரீயா மினரல் வாட்டர் பூமியில இருந்து வரக்கூடியது அது ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய மனுஷன் கேபிடைஸ் பண்றோம் நினைக்கிற மாதிரி